அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சிமான மாணுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நமது இயல்பு நாம் பிறக்கும் போதே சில இயல்புகள் நமக்கு அமைந்து விடுகின்றன வாழ்க்கைக்கு உதவும் வகையில் இந்த இயல்புகளுக்கு பட்டை தீட்ட வேண்டும் ஒரு குழந்தையினுடைய உடல் சக்தியும் மனசக்தியும் அந்த குழந்தை சிறப்பாக வாழ்வதற்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு உருவாக்கப்படும் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகும்போது அவன் சிறப்பாக செயல்படுவதற்கு அது உதவும் இயல்புகள் அல்லது இயற்கை பட்டை தீட்டப்படாத வைரங்களை போன்றவை பயிற்சியினால் பண்படுத்தப்படும் அவை ஒளி வீசி பிரகாசிக்கும் பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெறாதவர்களை சிறந்து விளங்குவதை அன்றாட வாழ்க்கை சாதாரணமாக பார்க்கின்றோம் ஒரு முயற்சியில் ஈடுபடும் எதிர்ப்புகளை சந்திக்க நேரலாம் பகைகளை சமாளிக்க வேண்டியது பல சிக்கல்களை தீர்க்க வேண்டியது இருக்கலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு புத்தியுடன் செயல்படுபவர்களை வெற்றி காண்பர் அவர்கள் தோல்விக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் பதறிய காரியம் சிதறி போகும் என்பது போல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டு காரியத்தை அவர்கள் கெடுத்து கொள்ள மாட்டார்கள் ஆம் சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய கல்வி தத்துவமாக கூறுகிறார் கல்வி என்பது இயற்கையாகவே மனிதருக்குள்ளே புதைந்து கிடக்கும் தெய்வீகமான பூரணத்துவத்தின் வெளிப்பாடு ஆம் நம் வாழ்வில் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு இயல்பான தன்மை அது அமைந்திருக்கிறது சிறந்த முறையில் அதனை நாம் வெளிக்கொண்டு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி